நமது பரம மனவாளன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குடும்ப நலம் உடல் நலம் Family welfare and physical well-being வாசிக்க வேண்டிய பகுதி வேதத்தின் முதல் அத்தியாயம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் வசனம் வரை பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தமது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியற் ஆறாம் நாள் ஆயிற்று இன்றைய மனப்பாட வசனம் ஒன்றை மூன்றாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனம் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் தேவனுடைய சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் இஃப் எனி ஒன் டஸ் நாட் நோ ஹவு டு மேனேஜ் ஹிஸ் ஓன் ஃபேமிலி ஹவு கேன் ஹி டேக் கேர் ஆஃப் காட்ஸ் சர்ச் இந்த நாளின் தியானம் முக்கியமாக திருப்பணியாளர்களுக்கு தேவ ஊழியர்களுக்காய் கொடுக்கப்படுகிறது முதலாவது குடும்பத்தின் காரியத்தை கவனிப்போம் குடும்ப நலம் வீட்டில் இருக்கும் மனைவிக்கு தேவை பிரசங்கியார் அல்ல பள்ளியிலிருந்து திரும்பும் பிள்ளைகளுக்கு தேவை போதகர் அல்ல அப்பா தோட்ட வீடு சுத்தம் செய்தல் பொழுதுபோக்கு விளையாட்டு சும்மா ஒரு நடை இவைகளை எல்லாம் எந்த ஊழியர் நினைத்து பார்க்கிறார் ஊழியத்திற்காக அல்லது வேலைக்காக என் குடும்பத்தையே தியாகம் செய்கிறேன் என்று கூறுவது திருமறைக்கு முரணானது முதலாவது கடவுள் இரண்டாவது குடும்பம் மூன்றாவது தான் வேலை அல்லது ஊழியம் இந்த முக்கியத்துவ வரிசையை மாற்றும் எவரும் நிச்சயம் சிக்கலில் மாட்டிக்கொள்வர் குடும்பத்தோடும் நேரம் செலவழிப்பது கட்டாய கடமை பேத மாமியாரை கவனித்தார் இயேசுவானவர் இறுதி மூச்சை விடுமுன் தன் தாயை யோவானிடம் பொறுப்பாக ஒப்படைத்தார் குடும்பத்தோடு விடுமுறையில் ஊருக்கு உல்லாசமாய் சென்று வருவது நேர வீணடிப்பு என்று யார் சொன்னது நகைச்சுவையும் கலகல சிரிப்பும் ல்லாது ஓமாமல் அறிவுரையும் ஆலோசனையுமே பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று யார் சொன்னது ஊழியத்திற்கு போகும்போது மனைவி பிள்ளைகளையும் அவ்வப்போது அழைத்து செல்லாமே அவ்வாறே வாழ்க்கை துணையின் குறைகளையும் மறுபாலரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல அது ஆபத்து நீதிமொழிகள் இரண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் புத்தி உன்னை பாதுகாக்கும் அடுத்து உடல் நலம் தேவ ஆலயமாகிய நமது உடலை கவனித்துக் கொள்வது அதிமுக்கியம் சரிவிகித உணவு அவசியம் தகுந்த நேரத்தில் உணவும் தகுந்த அளவு ஓய்வும் ஊழிய நாட்களை கூடுதலாக்கும் நான்கு சக்கரத்தின் மதிப்பை நாடுவதை விட இரண்டு சக்கர வண்டியை மிதிப்பது மேலானது பைசைக்கிள் அதைவிட மேன்மையானது இரண்டு காலால் நடப்பது தமது முப்பதாம் ஆண்டு வரை இயேசு விறுவிறுப்பான தச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்தார் தொடர்ந்து மூன்றரை ஆண்டுகள் எவ்வளவு நடந்தார் மலை ஏறினார் அப்பப்பா அவரது சிலுவையை அவரே சுமந்தார் அவ்வளவிற்கும் காரணம் அவரது திடமான உடலே தன் சொந்த உடலை பகைத்தவன் யார் வசதிகளுக்காய் நாம் கடவுளை துதிப்போம் ஆனால் அவைகளுக்கு அடிமையாகி அடிமையாகிவிடக்கூடாது எளிய வாழ்வு உயரிய சிந்தனை சிம்பிள் லிவ்விங் ஹை திங்கிங் இதுவே நமது இருக்க வேண்டும் பாலின பாவங்களுக்கு விலகியோடு அவை உங்கள் உடலுக்கே விரோதமானவை ஒன்று குருந்தியர் ஆறு பதினெட்டிலே வாசிக்கிறோம் மனிதன் செய்யும் எந்த பாவமும் அவனுடைய உடலுக்கு வெளிப்பட்டது ஆனால் வேசித்தனம் பண்ணுகிறவனோ தன் உடலுக்கே விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் அபிஷேகத்தையும் வலுவையும் இழந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வப்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து எந்த குறைவையும் உடனுக்குடன் சரி செய்யுங்கள் பவுல் திமுதக் எழுதுனா அல்லவா உன் வயிற்றில் நேரிடுகிற பலவீனத்திற்காக தண்ணீரோடு சற்று திராட்சரிசமும் கூட்டிக்கொள்ள என்று சொன்னான் அல்லவா தினமும் தெய்வீக ஆரோக்கியத்தை not just divine healing but divine health தெய்வீக சுகம் அல்ல தெய்வீக ஆரோக்கியத்தை தினமும் உரிமை பாராட்டி கேளுங்கள் நன்கு சாப்பிட்டு நன்கு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்தை எனது கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்க காலத்தில் நான் அவ்வளவு உணரவில்லை எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தேன் சுவர் இல்லையேல் சித்திரம் எங்கே என்று அப்பா அடிக்கடி கேட்பார் பிந்தி விட்டாலும் இப்பொழுதுதான் இந்த அறிவுரையின் மதிப்பு எனக்கு புரிந்திருக்கிறது இளைஞருக்கு இன்றைக்கு நான் இதை சொல்ல தவறுவதில்லை குடும்ப பேணுங்கள் உடல் நலத்தை காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஊழியம் வெற்றிகரமாக முடியும் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் தேவனுடைய சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் எங்கள் மகாபரிய தேவனே இந்த நாளிலே எங்களுக்கு வந்து ஆலோசனைக்காகவும் எச்சரிப்புக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஊழியம் ஊழியம் என்று சொந்த வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் கவனியாமல் அவற்றை சீரழிய விட்ட ஊழியர்களால் இந்தியாவும் இவ்வுலகம் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே அவ்வித தவறுகளை நாங்களும் திரும்ப செய்யாதபடி குறிப்பாக இன்று இந்த தியானத்தை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியனும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்துவக்கி பார்த்து உமக்கு முதலிடமும் குடும்பத்திற்கு இரண்டாவது இடமும் ஊத்திற்கு மூன்றாவது இடத்தையும் கொடுக்கிற அந்த முக்கியத்துவ வரிசையில் கிரமமாக இருக்கிறாரா என்று தன்னை ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொருவரையும் நீர் வழி சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் உன்னுடைய சபையை எப்படி நடத்துவான் என்று கேள்வி இருக்கிறது அப்படியே சொந்த உடலை கவனிக்க தெரியாதவன் கிறிஸ்தவின் உடலைத்தான் எப்படி கவனிப்பான் கர்த்தாவை இந்த நாளிலே எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த அரகுவலை விளையாட்டாக இதெல்லாம் தெரிந்த சத்தியம்தானே இன்று நாங்கள் விட்டுவிடாதபடி கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஆக சேர்ந்து இந்த இரு காரியங்கள் குடும்ப உடல் நலம் இவற்றை மிகவும் சிரத்தை எடுத்து கவனித்துக் கொள்ள அப்படி செய்வதனால் ஊழியம் இன்னும் மேம்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே